ஒரு கிராம அவரை விட்டுவிடுங்கள் அவர் கழித்த சிறுநீர் மீது ஒரு வாலி தண்ணீரை ஊற்றிவிடுங்கள் நீங்கள் எளிமையான மார்க்கத்தை கொண்டு நளினமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டுள்ளீர்கள் கடினமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று கூறினார்கள்